அவர்கள் அறிவிக்கின்றார்கள் போரில் இருந்து விலங்கிடப்பட்ட நிலையில் இஸ்லாத்தை தழுவி பின்பு இறந்து சொர்க்கத்தில் விட்ட சமுதாயத்தினரை கண்டு அல்லாஹ் ஆச்சரிய முறுகிறான் என்று நபிஹம்பர்கள் கூறினார்கள் ஒன்று பூஜ்ஜியம்